இருவத்தைட்டாவது தாய்ய தி ஜாதி ஹே வை பசியே பதம் அஜா ஜாய்தகிஸ்தரியாவிஷ சேத்சிய அனந்தாச்சிமோடபர்மத்தம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா இந்த விஷயத்தை நன்கு நம்முடைய மனதிலே ஆழமாக எவ்வளவு ஆழமாக பதிக்கச் செய்ய முடியுமோ அவ்வளவு ஆழமாக பதிக்கச் செய்யும் வண்ணம் உபதேசத்தை பண்ணி கொண்டிருக்கிறார் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உலகம் இருப்பதற்கு நிரூபிக்க நிரூபமாக நிரூபணம் பண்ண முடியாது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த உலகத்தை நான் அனுபவிக்கிறேன் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் உணர்கிறேன் என்று நீ சொல்லுவது இந்த உலகத்தின் இருப்புக்கு நிரூபணமாகாது இதுதான் அவருடைய வாதமே ஞாபகம் வச்சுங்கோ இந்த உடம்பு மனசு புத்தியும் சேர்த்து நம்ம ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக வச்சுட்டுருக்கிற இந்த சரீரம் மனசு புத்தி இதையும் சேர்த்து தான் சொல்கிறோம் இதை அனுபவிக்கிறோம்னு நம்ம நினைக்கிறதுனால இது இருக்குது அனுபவிக்கிறதுனால இது இருக்குங்கிறது ஒத்துக்க முடியாது அனுபவிக்கப்படுவதால் இருக்கிறது அது வந்து மேலோட்டமாக பார்த்தால் யுக்தி தரிசனா ததா இஷ்யத்தை யுக்தி இதனால் யுக்தினா என்ன தான் நம்ம அனுபவத்தினால் பார்க்குற போது மேலோட்டமாக பார்க்குற போது சீமிங்ளின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி பார்க்கிறபோது அப்படி தோன்றுகிறது ஆனால் புத்தியை எவ்வளவு தூரம் ஆழமாக சிந்திக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமோ நிறைய பேர் அதை உபயோகப்படுத்துகிறதே இல்லை ஓரளவுக்கு மேலே அவங்களுக்கு பிடிக்கிறதும் இல்லை ஒரு லெவலுக்கு வந்தாச்சுன்னா ஆன்மீக வாழ்க்கையிலே கூட ஏதோ ஒரு லெவல் வரைக்கும் திங்க் பண்ணுறாங்க இன்னும் இழுக்குங்கிறது யாரும் நடுப்புற அங்கேயும் நுடுறாங்க இதுவே போறங்கிற மாதிரி இன்னும் ஆழமாக சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க பல உண்மைகள் புலப்படுகின்றன உண்மைன்னா என்ன புத்திக்கு மேலும் மேலும் தெளிவு பிறக்கிறது இந்த உலகம் இருக்கிறதுங்கிறது தெளிவாக இருக்கேன்னா தெவான குழப்பம் அப்பான் கிறிஸ்டிலைஸ்டு கன்ஃபியூஷன் அதனால் இது வந்து தெளிவான குழப்பம் ஆனால் இந்த குழப்பத்தை நீ தெளிவாக்க முடியுமா அதான் குழப்பத்தை சொல்லிவிட்டார் சத்காரியவாதத்திலும் ஹேதுபலவாதத்திலையும் இந்த பாஹ்யார்த்தவாதத்திலும் இருக்கிற குழப்பத்தை சொல்லிவிட்டார் ஆனால் எல்லாருக்கும் என்ன எண்ணம் இருக்குன்னா இப்படி சாலிட்டாக இருக்கிறத அனுபவிச்சிட்டு இருக்கிறத இல்லை இல்லை இல்லை இல்லைன்னு விழுந்து விழுந்து வகுப்பு தோறும் இதையே தொடர்ந்து கெளடபாத கார்கையை பிடிச்சிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேன்னு நான் ஆமாம் ஆக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேர்ல்டுனுடைய ரியாலிட்டிக்கு ப்ரூஃப் கிடையாது அதுதான் சார் நம்முடைய அனுபவம் உலகத்தின் சத்தியத்திற்கு நிரூபணமாகச் சொல்ல முடியாது நம்முடைய அனுபவத்திலேயே அனுபவத்தையே ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த அனுபவத்திலே இருக்கின்ற கோளாறுகள் விளங்கும் சாஸ்திரம் இந்த கோளாறுகளை தெளிவாக கூறுகிறது இப்படியெல்லாம் கோளாறு இருக்குது இதைப்போய் எப்படி உண்மைன்னு நீ ஒத்துக்கிற நீ அனுபவிச்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள் பொய் உறவு தினசரி தியானத்துலேருந்து நெடிய பயணம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்தது பயணங்கிறது வந்து அவங்கவுங்க மனசை பொறுத்தது ஒரு க்ஷணத்துலேயும் உண்மையை புரிஞ்சுக்கலாம் பல ஜென்மங்களும் கூட ஆகலாம் நேற்றைக்கு குரங்கா ஆமாம் இன்றைக்கி வந்து பொய் உறவு ஆ இந்த பொய்ங்கிறத அது பொய்ன்னு புரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அந்த இதில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்களுக்கு நாம் சத்தியத்துவம் கொடுக்க மாட்டோம் அவன் என்ன சொன்னால் பாஷ்யார்த்தவாதி என்ன சொன்னார்னா உள்ளுக்குள்ள விறத்திகள் நிறைய இருக்குது அந்த கரணத்துலாம் திரும்பவும் கொஞ்சம் சொல்கிறேன் யோசிச்சுக்கிண்டே இருக்கிறதுக்கு கலா இன்னும் விஷயம் சொல்லத் தோன்றுகள் அதாவது விற்பி வைச்சித்யம்னு சொன்னாங்க இல்லையா அதாவது உலகத்தில் பொருள் பல இருக்குது பல எண்ணங்கள் இருக்குது நாம் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே பலவிதமான எண்ணங்களை அனுபவிக்கிறோம் அந்த எண்ணங்களுக்கான பொருள்கள் உலகத்தில் இருக்குது பல பொருள்கள் இருக்கின்றன பல எண்ணங்கள் இருக்கின்றன இல்லை என்றால் இருமைகள் உள்ளத்தினுள்ளே அனுபவிக்கப்பட மாட்டாது புறத்தே பொருள்கள் இருக்கின்றன பொருள்களை பற்றிய எண்ணங்களும் பலவாறாக இருக்கின்றன அதில் பலவாறாக இருக்கின்றன அது இருமையாக இருக்கு இருமைனா என்ன அர்த்தம் வெளியில் இருக்கிறது உள்ளே இருக்கிறது மாத்தமில்ல ஒன்று ஒன்றும் அதுலேயே இது சுகம் இது துக்கம் இது லாபம் இது நஷ்டம் இது வெற்றி இது தோல்வி இது வந்து உயர்ந்தது இது தாழ்ந்தது இது நடுப்பட்டது இப்படியெல்லாம் பல இருமை அனுபவங்கள் உள்ளே இருக்கிறது துன்பங்கள் நுகரப்படுகின்றன எண்ணங்களின் வேற்றுமைகள் துன்பங்கள் அனுபவித்தல் அப்புறம் இருமை அனுபவங்கள் குளிர் வெப்பம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலானே இவையெல்லாம் உள்ளே இருக்குது இதுக்கு தகுந்த பொருள் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொன்னால் நம்ம கனவு உதாரணத்தை வச்சு எல்லாம் உண்மை அல்லன்னு சொல்லிவிட்டோம் அதாவது நகை நிறைய இருக்குங்கிறதுனால நகை நிறைய இருக்குது இதான் நம்ம உதாரணம் நகைகள் நிறைய இருக்கின்றன நகைகள் நிறைய இருக்கின்றதா தங்கம் ஒன்று இருக்கிறதா என்ன சொல்வது ஆக நீ நகைகளை நினைச்சியான உனக்கு எல்லாம் வேற வேறையாக தான் இருக்கும் வளையல் வேறு ஒட்டியானம் வேறு க இது தோல்வலை வேற என்ன வேணாலும் போட்டுங்க மூக்குத்தி வேற ஆக நகைகள் வேறு வேறு வேறாக இருக்கிறதுனால உ மனசுலையும் வேறு வேறான எண்ணங்கள் இருக்கு ஆனா தங்கத்தை கவனிச்சு பாரு வேறு வேறான எண்ணங்களுக்கு இடமே இல்லை வதிரிக ஆபரணானி நசந்தி ஏவம் சைதன்ய வத்திரிக அந்த கணிக்க விஜய் வார்த்தையே வச்சுக்கோ சைதன்ய வதிருக்த நாஸ்தி அத்வைத சைதன்யம் விதிரித்த துவைத்தம் நாஸ்தி நாஸ்தி நாஸ்தி திருஷு அத்வசு மூணு காலத்திலையும் கிடையாது இதை ஒரு பதில் சொல்லி நல்லாவே சொல்லி என்ன யுக்தி தரிசனாத் பூத தரிசனாத்னார் நான் ஒத்துக்கிறேன்ப்பா வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன் எப்போன்னா விசாரம் பண்ணுற வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு விசாரம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் பண்ண வேண்டிய முறைப்படி விசாரம் பண்ணியாச்சுன்னா இல்லைங்கிறது தான் சத்தியம் ஆகவே இந்த அனுபவம் இதனுடைய உண்மைக்கு காரணம் அல்ல நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களின் அனுபவமும் அந்த எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கின்ற பொருள்களின் அனுபவமும் இவைகளோடு தொடர்புடைய அனுபவமும் இவைகளெல்லாம் உண்மையாக இல்லை விசாரம் பண்ணினால் கிடையாது அதனால் பூத தரிசனாத் அது ரெண்டாக பார்த்துட்டோம் அபூத தரிசனாத் நாஸ்தி பூத தரிசனாத் நாஸ்தி பூத தரிசனம்னா பரமார்த்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் இந்த மித்யா சத்தியம் பொய்யான உண்மை உண்மையான உண்மை அல்ல அப்படின்னு புரிஞ்சு போயிடும்னா என்னால் என்னுடைய பிரயோஜனம் என்னன்னா சம்சாரம் இல்லை நம்ம எல்லா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ரியாலிட்டி கொடுத்து கொடுத்து தானே புரிசாக்கின்னு இருக்கோம் எல்லாத்தையும் ஏதோ பேசுகிறோம் கொஞ்சம் காரியம் பண்ணுறோம் நடக்கலைன்னா ஓகே அவ்வளோதான் பிரம்மனுடைய இது பிரபஞ்சத்தோட நியத்தி அப்படி சொல்லி ஒத்துண்டு போயிட்டே இருப்போம் நினச்சது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ரிலேட்டிவாக ட்ரை பண்ணலாம் நடக்கலேன்னு வச்சோங்க அதை பற்றி கவலை கிடையாது எதுவும் நடந்தாத்தான் நமக்கு நிம்மதிங்கிறதே கிடையாது இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தா தான் எனக்கு சந்தோஷம் கிடையவே கிடையாது இதெல்லாம் என்னை விட்டு போயிட்டால் எனக்கு துக்கம் அதுவும் கிடையாது போனால் என்ன பண்ண முடியும் அது போயிடுது நடக்க கூடாது நோ டென்ஷன் எனது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பிர நினைச்சாலும் உனக்கு டென்ஷன் வருது நினைச்சாலும் உனக்கு டென்ஷன் வருது நினைச்சாலும் உனக்கு டென்ஷன் வருது நீ பிரம்மன்ல அட்டென்ஷனோட இருந்தியானா ஆத்ம சைதன்ய பிரம்மன்ல அட்டென்ஷன் இருந்ததுன்னா பண்ண முடிய ஜீரமே பண்ண முடியலையே இதை ஜீரணம் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னா கௌடபாத காரிகையை திரும்ப திரும்ப படி வேறாவது மெத்தட் பூஜ ஹோமம் இருக்கா அது உனக்கு பிரார்த்தம் திரும்பவும் சம்சாரத்தில் இருக்கணும்னா போ இதுதான் நானிய பித்தேய வேறு வழியே கிடையாது வேதாஹமே துருஷம் மகாந்தம் ஆதித்ய பாரே நாமானி தீரிக் சொல்லுது அஹம் தம் மகாத்தம் புருஷம் வேத ஆதித்தனம் பிராசஸ்வம் தமச ज्ञान அத்தீனப்பிரசகித்யானஸ்வம் தம் ஏவம் விவான் ஈக அமிருத்தா பவதி அந்த பிரம்மனை இங்கேயே இந்த உடம்பில் இருக்கும் அறிந்து இங்கேயே மரணமற்றவனாக தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான் உண்மை இதைத் தவிர வேறு வழியே இல்லை சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு ஆயெல்லாம் பார்த்தோம் கடைசியில் முடிஞ்சது தஸ்மான ஜாயத்தை சித்தம்னு சொல்லி கணிக்க விஜயானத்தையும் நீக்கிட்டோம் அப்போ வந்து நான் வருவதும் இல்லை நான் போவதும் இல்லை அது ஞாயம் வச்சுங்க அவங்களுடைய கருத்துப்படி என்னது ஆத்மா குவிக்காக வந்து வந்து போயிண்டே இருக்கு எது ஆத்மா சாட்சி சைதன்யம் அது என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து வந்து வந்து வந்து போயிண்டே இருக்கு சாட்சி செய்து இல்லை அவங்க விற் விறத்திஞானத்தை தானே சொல்லுகிறாரு வேகமாக கான்ஸ்டண்ட்டாக மூவிங் அது வந்து என்ன டெம்பரரி எல்லாம் தாக்காலிக மின்னல் வர்ற மாதிரி வந்து வந்து வந்து போயிண்டே இருக்கு அப்பா ஆத்மானு ஞாபகம் வச்சுக்கணும் நான் நான் வர்றதையும் போகிறதையும் பார்க்குறவன்னா நான் வர்றதும் இல்லை இந்த நான் முதல் நான் வந்தது சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் முதல் நான் வந்தது முதல் நான் போயிடுத்து முதல் நான் வந்ததோ போனதோ ரெண்டாவது நான் வந்தபோது தெரியாது இந்த ரெண்டாவது நானுக்கு முதல் நானே காணாமல் போய்டு அப்படி பார்த்தா படிப்பெல்லாம் எங்கே போகிறது நம்ம அனுபவங்கள்லாம் குழந்தையிலேருந்து நம்ம இதிலே தானே இருக்கும் இந்த சரீரத்துக்குள்ளே தானே இருக்கும் அப்படி இல்லைப்பா இது பிரம்மன் நிர்விகார சைத்தன்யம் நிர்விகாரித்யச்சைதம் இந்த நிர்விகாரங்கிற ஒரு லட்சணத்தினால்தான் பிரம்மண அகாரணம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நிர்வீகாரங்கிற ஒரு லக்ஷணத்தினால தான் இதை சொல்லிக்கிட்டுருக்கோம் தஸ்மா ஜாயத்தை சித்தம் சித்திருஷ்யம் நயத்தை தயதி ஏ பசியி தசியில் ஏ ஜாதி கேவை பசியந்தி தே பதம் அதுக்கு ஜாத்தியை கண்டுபிடிக்கிறவன் அதுக்கு அதனுடைய சிருஷ்டி அதுக்கு இருக்குது பிரம்மனுக்கு ஜாதி இருக்குதுன்னு நினைக்கிறவன் உண்மைய உண்மையாக அது ஜாதியை கல்பிக்கிறவன் ஆகாசத்தில் பக்ஷியினுடைய பாதத்தை தேடுறதுக்கு சமானன்னு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தோம் இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்ததை திரும்பி திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறதுக்கு அஜாத்தனத்தின் கல்பத்தை தஜாதி பிரக்தி அஜாதினூன்யன்மாவை அதனுடையஸ்வாவம் நர்விம் ஒழ்பரிணமிக்காது சரிவாதம் இடுபடாது ஹேத்துபலவாதம் சரி வராது பாஹியார்த்தவாதம் பொருந்தாது ஆக ஆஸ்திக மதத்தினுடைய அபிப்ர ஆஸ்திக்வைத்த மதங்களும் சரியில்லை நாஸ்திகத்வைத மதங்களும் சரியில்லை நாங்கள் தான் உண்மையான ஆஸ்திக அத்வைத்திகள் வயம் ஆஸ்திகாக அத்வைத்தினா அஜாதிவாதினா அப்படி சொல்லி பிரிக்கலை நீயும் அதுதான் உனக்கு புரியலன்னா எனக்கு என்ன பண்ண முடியும் மாயை வந்து உங்ககிட்ட என்கிட்டையும் விளையாடுறது உங்ககிட்ட ஒரு மாயை விளையாடுறது என்கிட்ட என்ன பண்ணிடுது மாயன என்னை மாயையிலருந்து மாயை என்னை விடுவிச்சுடுத்து மாயை எனக்கு பிளஸ் பண்ணி மாயையிலருந்து மாயை என்னை விடுவித்து விட்டது மாயா தேவி என்னை மாயிலிருந்து விடுவித்து விட்டாள் புத்தரோட அம்மா பேர் என்ன பார்த்தீங்களா புத்தரோட அம்மா பேர் அப்போ புத்தரோட ஒய்ஃப் பேர் யசோதரா यशोधरा यशस् धरिक्रवन लता प्रकृति अजाति प्रकृति, ही, प्रकृति ही। प्रकृते अन था भाव न कथित भविष्य ओंतीयान प्रकृति ब्रह्मण ओं जायम निर्विकार मुख्य निर्विब्रह्म சவிகார ஜத் காரணமாக இருக்க முடியாது ஆகினால விஸ்வத்தைஜசனும் பிராஜனும் ஞாபகம் காரிய காரண நிஷேத கிருத நகஞ்சித் பவிஷ்யூ திரும்ப நேற்றுக்கு பார்த்தோம் இதை இதோடு தான் முடித்தோம் நாம அதுக்கே சரியாக போய்டுது அநாதேகே அந்த அந்தவத்வம் ந சேசதி அனாதியான சம்சாரத்துக்கு அந்தவத்வத்தை அந்தவத்வத்தை சொல்ல முடியாது ந உபாய ந உபாசியி உபயாசிய சங்கராஜர் ஒருபொழுதும் சித்திக்காதுன்னு அர்த்தம் சித்திக்கவே சித்திக்காது அனாதியான சம்சாரம் இது ஆரம்பத்திலே சொன்னோம் சம்சாரம் அனாதியா ஆதியா இந்த சம்சாரம் ஆதி அனாதியானது ஜகத்துக்கு ஆதி உண்டா ஆதி இல்லை ஆதி உண்டுனால் என்ன ஆகும் அதோட ஆதி என்னனுக்கு அனவஸ்தா தோஷம் வரும் ஆதி இல்லை அனாதின்னு சொன்னால் என்னாகும்னா அநாதியான இந்த சம்சாரத்துக்கு ஞாபகம் சம்சாரம்னா இந்த பிரபஞ்சம் துவைத்தம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கை சுகதுக்காத்மகம் அப்போ இதுக்கு அந்தம் உண்டான்னா அங்கேயே சொன்னோம் இது வந்து அந்தம் உண்டுன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் அந்தம் இல்லைன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் அந்தம் இல்லைன்னு சொன்னால் மோட்சமே கிடையாது க்ளோஸ் எல்லாத்தையும் சாதனைகளை எல்லாம் விடுன்னா கிடைக்காது என்னத்துக்கு அனாவசியமாக சாதனை எல்லாம் பண்ணணும் ஜபமாவது யோகமாவுது எப்படி இருந்தாலும் மோக்ஷம் அடைய முடியாது எப்படி இருந்தாலும் இந்த சம்சாரத்தில் உழண்டுகின்றே தான் இருக்கணும் ஏன்னா அனாதியான சம்சாரம் அந்தமில்லாத சம்சாரம் அனாதியான அனந்தமான இந்த சம்சாரத்திலேருந்து நமக்கு என்றைக்கு விடுதலை கிடைக்க போகிறது நடக்காது அதனால் சாதனைகளே வேண்டியதில்லை எப்படியோ அதை அனுபவிச்சு தொலைப்போம் திரும்ப திரும்ப புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜி ஜனநீ சட்டரே சயனம் புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் இதே பண்ணிகிட்டே இருக்கும் வேறு வழியே கிடையாது அப்போனா நிம்மதிக்கு வழியே இல்லாமல் போயிடும் அனிர் மோக்ஷப் பிரசங்க இல்லை இல்லை இல்லை சம்சாரத்துக்கு முடிவு இருக்கு சம்சாரத்துக்கு ஆதி இல்லை ஆனால் சம்சாரத்துக்கு அப்பன்னா மோட்சத்துக்கு ஆதி வந்துவிடுறது மோக்ஷம் தொடங்குறது இல்லையா ஆக பிகினிங்கில் சம்சாரம் என்ஸுன்னா ஆரம்பமில் தொடக்கம் இல்லாத சம்சாரம் நிறைவு பெறுகிறதுன்னா அப்படியானால் முக்தி என்பது தொடங்குகிறது தொடங்குகிற முக்தி முடியுமா முடியாதா அடுத்த கேள்வி தொடங்குகிற முக்தி என்னை பத்து ஒரு தடம் சம்சாரம் வந்திருக்கேன் அதனால் திரும்ப வரமாட்டோங்கிறது என்ன அர்த்தம் இல்லை இல்லை இல்லை சாஸ்திரம் சொல்லியிருக்கு நீ போயிட்டேனா திரும்பி வரமாட்டேன் அது யுக்திக்கு பொருத்தமா அந்த சாஸ்திர வாக்கியங்கள் யுக்திக்கு சி யுக்திக்கு பொருத்தமாக யுக்தி யுக்தமாக யுக்திஹீனமாக யுக்திஹீனம் ஆகவே மோக்ஷம் ஆரம்பிக்கப்பட்டால் மோக்ஷம் பழையபடியும் முடியாதுங்கிறதுக்கு மோட்சத்திலேருந்து விட்டு பழையபடியும் சம்சாரத்துக்கு வரமாட்டோம் என்பதற்கு என்ன உறுதி இப்போ வந்து முகாமுக்கு வரும்போது மோக்ஷம் ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க முகாம் முடிஞ்ச உடனே மோக்ஷம் முடிஞ்சு போயிடுது இல்லையா முடிஞ்சு போயிடுது அப்புறம் என்னென்னா அடுத்த முகாமுக்கு தான் மோக் ஆரம்பித்தோம் அப்புறம் அடுத்த முகாமில் மோக்ஷம் முடிஞ்சு போய்டும் அப்போ அதுக்கடையில் என்னென்னா பந்த காலஹா அதனால் என்ன ஒரு முகாமுக்கும் இது முகாமே பந்தமாக இருந்தாலும் இருக்கலாம் அது வேறு விஷயம் அப்படி அது சில சமயம் அப்படியே ஆனாலும் ஆகும் ஆகையினால முகா முகாம்களுக்கு வந்தால் முக்தி முகாமை முடித்தால் பந்தா அப்போ என்னாச்சுன்னா கேம்புக்கு வரும்போது மோட்சம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கேம்ப் இப்போ எல்லாம் மோக்ம் முடிய போகிறதேன்னு வருத்தமாக இருக்குது இருக்கோ என்னோ தெரியாது இல்லை சுவாமி மோட்சம் அடைஞ்சாச்சு இனிமேல் அடுத்த ஸ்லோகம் நடந்தால் என்ன நடக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லலாம் நம்ம மனசை பொறுத்து தது ஆக அனந்ததாச்ச ஆதிமத்த மோக்ஷ அனந்ததாச்ச நவிஷியத்தி மோக்ஷத்துக்கு அந்தம் இல்லை என்பதும் சொல்ல முடியாது ஆதியையுடைய சம்சாரத்திற்கு முடிவானது ஏற்பட முடியாது ஆதியையுடைய முக்திக்கு முடிவின்மை என்பது ஏற்பட முடியாது ஆகையினால் என்ன பண்ணணும்னா சங்கராச்சார சொல்கிறார் அயம் ச அபர ஆத்மனா சம்சார மோக்ஷயோ அபர ஆத்மனா வைத்தத்ய பிரகரணோக்தூஷணேபியோ விலக்ஷண அங்கெல்லாம் சொல்லலையாம் சங்கராச்சாரர் சொல்கிறார் சங்கரபாஷ்யத்தில் இல்லை அது இது விஷ்ணு தேவானந்திரி டிப்பணி சங்கரபாஷ்யத்தில் வந்து அபரஹான் தான் இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு அபரஹான்னு சொன்னால் வைத்தத்திய பிரகரண உக்தூஷணேபியா விலக்ஷணா அங்கே என்ன தூஷணம்னு பார்க்கணும் அப்புறம் நான் அதெல்லாம் பார்க்கல இப்போ சொல்கிறார் சம்சார மோக்ஷயோஹோ அங்கே சொல்லலையா இந்த விஷயம் வைத்தத்திய பிரகரணத்தில் இந்த கருத்து சொல்லப்படவில்லை இங்கே சொல்லப்படுகிறதுங்கிறார் சம்சார மோக்ஷயோ பரமார்த்த சதாவவாதினாம் தோஷா உச்சியத்தை இது யாருக்குன்னா சம்சாரமும் மோக்ஷமும் பரமார்த்தம் என்று சொல்பவர்களுக்கான பதில் சம்சார பரமார்த்தா மோக்ஷா பரமார்த்தா சம்சாரமும் சத்தியம் சம்சாரத்திலேருந்து விடுபடுறதும் சத்தியம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எண்ணத்திலருந்து விடுபடுதான் சத்தியம் இந்த ச பரமார்த்த சத்ப சம்சார மோக்ஷயோ பரமார்த்த சத்பாவகா சம்சாரத்துக்கும்ோட்சத்துக்கும் உண்மையிலேயே இருப்பிருக்குன்னு நினைக்கிறார்கள் ஆக அது நீ பந்தத்தை நீ வந்து நீயா கற்பனை பண்ணிக்கிற பந்தமே கிடையாது தான் பதில் ஆஹா இப்படி உதாரணத்தை சொல்லி சங்கராச்சாரியார் இதெல்லாம் சொல்கிறார் அதாவது குடமெல்லாம் அழிஞ்சுட்டா இல்லவே இருக்காது நிறைய சொல்கிறார் நான் இது சொல்கிறேன் இப்படி சொன்னால் என்னாகும்னா மோக்ஷத்துக்கு பரமார்த்த சத்பாவ பிரதிஹா பிரதிஜா இந்த மோக்ஷத்துக்கு ஆரம்பம் இருக்குதுன்னு சொன்னால் மோட்சம் நிலைத்திருக்கிறது என்ற வார்த்தைக்கு பொருத்தம் இல்லாமல் போய்விடும் மோக்ஷம்னா என்ன ஒரு தடவை அடைஞ்சாச்சுன்னா திரும்ப வர முடியாது அப்போனா நாம் அடையிற மோட்சம் என்ன நம்மளும் மோட்சம் அடையிறோமே நம்ம சித்தாந்தத்தில் மோக்ஷங்கிறது என்ன அப்படின்னா மோக்ஷம் என்பது அடே அது ஒரு ஈவெண்ட்டுங்கிறாங்க ஆங்கிலத்தில் மோட்சம் என்பது ஒரு நிகழ்வு அல்ல மோட்சம் என்பது புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல்ங்கிறது ஒரு நிகழ்வா இல்லையா அடுத்தது கேள்வி கேட்பாங்க எனக்கு வந்து இதை படிக்கிற போது தான் மோக்ஷமே வந்தது அப்படின்னா அது மோட்சம் இல்லை அப்போது நீ என்ன புரிஞ்சின்ற மோட்சம் அடையப்படுவது அன்று நான் எப்போதுமே மோட்சத்தில் தான் இருக்கேங்கிறதான் நீ புரிஞ்சுண்டிய தவிர ஆ நீ புரிஞ்சின்றது வேணால் அந்தகரண விற்பி ஆனால் புரிஞ்சின்ற விஷயம் என்ன அந்த புரிஞ்சின்ற விஷ விற்பிக்கு விஷயம் என்ன அகம் நித்திய முக்தகா நித்தியமுக்தகாங்கிற ஞானம் மோக்மல்ல நித்தியமுக்தான் நித்தியமுக்தன் என்கின்ற ஞானம் மோக்மல்ல ஞானம் மோக்மல்ல மோக்ஷம் அடையப்படுவது அல்ல என்கின்ற ஞானத்தை பெற்றவுடனே மோக்ஷத்தை அடையணுங்கிற எண்ணம் போயிடுத்து அவ்வளோதான் நான் இதுவரைக்கும் மோக்ஷத்தை அடையணும் அடையணும்னு நினைச்சு கொண்டிருந்தேன் அந்த மோட்சத்தை அடையணுங்கிற எண்ணந்தான் தப்புன்னு புரிந்து அந்த தப்புங்கிற எண்ணம் போயிடுத்து அந்த தப்புங்கிற எண்ணம் போனத்தை நீங்கள் மோக்ஷம்னு சொன்னால் அது தப்பு இல்லை ஆனால் அதுவும் சத்தியமில்லை சத்தியமம் இல்லை அந்த எண்ணம் சத்தியமோ அந்த எண்ணமும் சத்தியம் இல்லை தான் என்ன ஆகுறதுன்னா மௌனம் இதுதான் சுத்த மௌனம் இந்த சுத்த மெளன ஸ்வரூபம் புரிஞ்சின உடனே சித்தம் மௌனம் ஆயிடும் விஷயம் புரிஞ்சாச்சு இல்லையா ரொம்ப இதுக்கு இதுக்கப்புறம் என்னத்தை பேசுறது காலம் நய மகாமத்தேன்னா சிஷியனை பார்த்து குரு சொல்கிறார் இது புரிஞ்சாச்சு இல்லை உனக்கு போயிட்டு வா இந்த ஞானத்திலே சஞ்சரம் சஞ்சாரம் பண்ணிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக இறப்பான்னு சொல்லிவிட்டார் ஆக நபவிஷ்யூ மோக்ஷம் மோக்ஷத்துக்கு அனந்ததாக ந பவிஷ்யதி சொல்லிவிட்டார் இப்போ அத்வைத்த பிரகரணத்தில் சொன்ன கருத்தையே மீண்டும் நினைவுபடுத்துகிறார் அத்வைத்த பிரகரணத்தில் ஆறு ஏழு ஒன்று ரெண்டு அந்த ஆடலில் வருது அத்வைத பிரகரண பிரகரணத்தில் ஆறாவது காரிக்கை ஏழாவது காரிக்கை முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஸ்லோகத்தினுடைய கருத்தை மாற்றி ஒரு மாற்றிருக்கார் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அதே கருத்து தான் சொல்லப்படுகிறது ஆதாவந்தேஸ்தீ வர்த்தமானே பி தத்தா சோ இவ்ஷி ஆதாவ சோஸ்த வர்த்தனேபி தத் தா எத் ஆத நாஸ்தி அந்த வர்த்தமானேபி ததா நாஸ்தியேவ ஏற்கனவே படித்ததுதான் இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேனே திரும்ப திரும்ப தான் சொன்னிட்டுருப்போம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேனே இப்போ முதல்ல இந்த அனுபவம் இருந்ததோ இல்லை பின்னால் இருக்க போகிறதோ இல்லை ஒரு அனுபவம் நேற்றைக்கு அனுபவம் இன்றைக்கி இருக்கோ இல்லை இன்றைக்கி அனுபவம் நாளைக்கு இருக்க போகிறதோ இல்லை நம்முடைய அனுபவங்களுக்கு தொடக்கம் இருக்கா இல்லையா இருக்குது முடிவு இல்லையா இருக்குது ஆனால் இந்த தொடக்கமும் முடிவும் இருக்கிற அனுபவ பிரவாகம் இருந்துகிட்டே இருக்கேன்னா அதனால தானே கஷ்டமாக இருக்குது அதான் சொல்லுவோம் சுவாமிஜி எல்லாமே தொடங்குகிறது முடிகிறது தொடங்குகிறது முடிகிறது தொடங்குகிறது முடிகிறது ஒரு ஸ்லோகம் ஆரம்பித்தீங்க ஒரு ஸ்லோகத்தை முடிச்சிங்க அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பித்தீங்க அடுத்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டீங்க ஆனால் இப்படி வந்து வந்து போயின்னு இருக்கிறதுங்கிறது ஒரு அனுபவமாக இருக்கேன்னா வந்து வந்து போய்கொண்டிருக்கிற அனுபவம் சத்தியமல்ல நாம் ஞாபகம் வச்சுங்கோ நம்ம அனுபவத்தை பொய்யென்று சொல்லுவதில்லை அனுபவத்தை இல்லை அனுபவம் இல்லைன்னு நாம் சொல்லலை அனுபவத்தை போயின்னு சொல்ல அனுபவம் இல்லைன்னு நம்ம சொல்லலை அனுபவம் இருந்துகிட்டே தான் இருக்குது இல்லாட்டி கிளாஸ் நடக்குமா என்ன அனுபவம் இருந்துட்டுருக்கா இல்லையானா அனுபவம் இல்லைன்னு யார் சொன்னால் அனுபவம் இருக்குது ஆனால் அந்த அனுபவம் சத்தியமாக இல்லையா அதுதான் கேள்வி நமக்கு அனுபவம் இல்லை என்று நாம் சொல்லவில்லை அனுபவங்கள் நன்றாகவே இருக்கின்றன ஆனால் அனுபவங்கள் உண்மையா பொய்யா என்ற கேள்விக்குத்தான் நாம் பதில் கிடை தேடுகிறோம் நம்முடைய அனுபவங்கள் உண்மை இல்லை என்பதற்கு ஸ்ருதி பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவப்பிரமாணம் எல்லாம் இருக்கிறது சொப்னத்தை எடுத்துங்க திரும்ப விட போகிறது இல்லை கௌடபாரதாச்சாரியர் சொப்னத்தை தான் பேச போகிறார் சொப்னத்தை எடுத்து பாருங்க சொப்னாந்து தூங்குறதுக்கு முன்னால இருந்ததோ இல்லை முடிச்ச பிறகு இருக்கோ இல்லை அது நடந்துகிட்டு இருந்தபோது உண்மையில இருந்துதா இல்லை ஆனா இது அப்படி இல்லையே சுவாமின் இது இருக்கேன்னா அதுதான் அதுதான் வாசனை சம்ஸ்கார பலம் இருக்கேன்னா சரிப்பா இருக்கு யுக்தி தரிசனாத் இஷ்யத்தை பூத தரிசனாத் நான் இஷ்யத்தை அது தானே திரும்ப திரும்ப பௌன புண்ணியனை சொல்லிக்கிண்டே இருக்கும் நாம் அது ரிப்பீட்டட்லி சொன்ன என்னந்து அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும்னா அது மாதிர நம்ம புத்திக்கு அடிச்சுட்டே இருக்கும் இந்த புத்தி எத்தனை வருஷமாக இதை சத்தியம் சத்தியம் சத்தியம் நினச்சுட்டே இருக்குது போராத்துக்கு நம்ம ஒரு பதத்தை உபயோகப்படுத்தணும் வியாபகாரிக சக்தி வியாவகாரிக சக்தி அப்படின்னு சொல்லிகிட்டு பாரமார்த்திய சக்திக்குள்ளே வியாவகாரிக சத்தியம் வியாபாரிக சத்தியம் சொல்லிட்டு நம்மளை அறியாமல் வியாபாரிக சத்தியத்தை பாரமார்த்திகமாக ஆக்கிடும் இந்த கிளாஸ் மாத்திரம் இல்லை அப்பப்போ நம்ம தொடர்ந்து சாஸ்திரத்தில் ஊரிண்டு இருக்கலை என்ன ஆயிடும் நான் வியாவகாரிக சத்தியம் மறந்து போய் வியாபாரிகமே பாரமார்த்திகமாக ஆயிடும் அப்புறம் வியாபாரிக பாரமார்த்திகம் படித்ததெல்லாம் அதுதான் படித்து முடிச்சுட்டோமே நமக்கு என்ன ஒரு எண்ணம்னா தான் படிச்சுவிட்டோமே எல்லாம் படித்தாச்சு அப்படின்னா படித்தாச்சு படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கான்னா அது அது ஞாபகத்தில் இல்லை அதனால தான் இப்படி அழகாக அவசியமே இல்லை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் படிச்சுவிட்டேன் என்ன கஷ்டமாக இருக்குதுன்னா அப்போ நீ படித்தது எவ்வளோ தூரம் உள்ளே போச்சு சின்மயான சுவாமிகிட்ட கேட்பாங்களாம் சொல்லுவோம்ஜி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 18 சாப்டர்ஸ் ஐ ஹவ் கான் த்ரூ அப்படி சொல்லணும் சாப்டர்ஸ் அவர் சொல்லுவாராம் நீ பதினெட்டு அத்தியாயத்தை படிச்சுட்டு எத்தனை அத்தியாயம் உனக்குள்ள இருக்கு ஹவு many கான் த்ரூ யூ அப்படி கேட்பாராம் அது மாதிரி நீ நிறைய பண்ணிட்டேன் இப்போ அது உள்ளே போயிருக்கணுமே இப்போ கௌடபாத காரிக்கை உள்ளே போயின்ட்டே இருக்கா இல்லையா நமக்கு இந்த ஸ்லோகங்களில் ருச்சி இருந்ததுன்னு சொன்னால் இந்த காரிக்கையில் நிச்சயமாக இந்த ஜெகத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் வெறும் சப்தம் மாத்திரமே கிடையாது சப்த பிரத்தியமும் கிடையாது ஞான அர்த்த அர்த்தாத்தியாசமும் கிடையாது ஞானாத்தியாசம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்கே அதுதான் ஞானாத்தியாசம் அது சத்தியம்னு நினைக்கிறோமே இதெல்லாம் சத்தியம் இல்லைன்னா உள்ளுக்குள்ள எண்ணம் இருக்கே அது சத்தியம்னு நினைக்கிறோம் அதுவும் தப்பு ஞானாத்தியாசா அர்த்தாத்தியாசா அவன் சொன்னதெல்லாம் ஞானாத்தியாசம் அர்த்தாத்தியாசம்தான் வெளியில் பொருள் இருக்குது உள்ள பொருள் இருக்குன்னெலாம் சொன்னால் இல்லையா பாஹ்யார்த்தவாதி அதனுடைய அர்த்தமே என்னென்னா ஞானாத்தியாசம் அத் அர்த்தியாசம் பொருள் இருக்குன்னு நினைக்கிறது அர்த்தாத்தியாசம் அந்த பொருளுக்கு காரணமான எண்ணங்களும் உள்ளுக்குள்ள இருக்கு அறிவுன்னு இருக்கு அதுதான் அறிகிறது அப்படிங்கிறது அதுக்கு பேர் ஞானாத்தியாசம்னு பேர் அத்தியாசம்னா கற்பனை அறிவும் கற்பனை பொருளும் கற்பனை அறிவுனா இந்த இடத்துல எண்ணங்கள் அர்த்தம் விற்பி ஞானங்களும் கற்பிக்கப்பட்டுள்ளது பொருளும் கற்பிக்கப்பட்டுள்ளது வந்து காணல் நீர் கற்பனை இந்த தண்ணீர் இதுவும் கற்பனை தான் இதனுடைய மூலத்தை பார்த்தா இதுவும் கற்பனை தான் இது வந்து உண்மை போல தெரிகிற வஸ்து அது உண்மையாக தெரிகிற மாதிரி இருக்கிற பொய் அது அனுபவத்திலே தெரிகிறது திருஷ்டாந்தம் வாஸ்தவ மறுமரீச்சிக்காக அந்த ஜலம் இருக்குது காணல் நீர் ஜலம் அதனால தான் அதை சொன்னார் சித்தம்னா ச சம்ஸ்பிருஷத்யர்த்தம் நான் அர்த்தாபாசம்னு சொன்னார் ஆ சித்தம் நம்ம வந்து காணல் நீரையும் ஒட்டாது உண்மையான நீரையும் ஒட்டாது எது சைதன்யம் இருக்கட்டும் அது அங்கே சொன்னது ஆதவ் அந்தேச்ச எந்நாஸ்தி வர்த்தமானே பி இப்போ அப்படியே எடுத்துக்கோ எது ஆரம்பத்திலையும் இல்லையோ அது முடிவுலையும் இல்லையோ அது இப்போவும் இல்லை அதெல்லாம் சொல்ல போகிறார் அவர் வர்த்தமான விதத்தை சதுஷா சந்தா விதத்தை சதுசா சந்தான்னு என்ன அர்த்தம் விதத்தை அதாவது பொய்யான் பொய்யானதாக இருக்கிறது பொய்யானதாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே பார்த்ததுதான் நீங்கள் வேணுன்னா அங்கே பாருங்கோ அந்த விளக்கங்களெல்லாம் படித்து பாருங்கோ நான் அதிகமாக சொல்லலை வித்தத்தை சதிருஷா சந்தகன்னா பொய்யான தோற்றமாகவே இருக்கிறது மெய்யானது போல காணப்படுகிறது அவிததாய லக்ஷிதாக அவிதச்சார்னா என்ன அர்த்தம் சத்தியமாக நினைக்கப்படுகிறது சங்கராச்சாரியெல்லாம் ஒன்று எழுதில் எல்லாம் பார்த்தாச்சு முன்னாடியே அப்படிங்கிறார் லக்ஷிதாகங்கிறதுக்கு ஆனந்தகிரி ஆச்சாரியார் சொல்கிறார் மூடைஹி அவிச்சாரகைஹி இது சேஷஹா ஆராய்ச்சி பண்ணாத முட்டாளுக்கு இது சத்தியம் ஆராய்ச்சி பண்ணுற அறிஞனுக்கு இது சத்தியம் இல்லை ானா சர்வூத்தாகமி புரியறதில்லை அதுல ஒன்றும் இல்லை விமூடா நனுப்பி பசியச்சுஷா அது மாற்றம் பொண்டபோ விமூடா நனுப்பி முட்டாள் குருகிட்ட போய் சாஸ்திரத்தை படிக்கிறதில்லை அதனால் அவர்களுக்கு இந்த உலகம் உண்மையாக தெரிகிறது அறிவாளிகள் ஒழுங்காக போய் சாஸ்திரத்தை படிக்கிறதுனால இந்த உலகம் உண்மை இல்லை என்கிற உண்மை விளங்குகிறது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அக்செப்ட் பண்ணிப்போம் நம்ம இந்த உலகத்தை வந்து என்னது கண்டிஷனே இருக்காது இது இப்படித்தான் இருக்கணும் இப்படி இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டோம் சரி ட்ரை பண்ணுவோம் பண்ண பார்ப்போம் பண்ண முடியலையா சரி இருக்கவே இருக்கு என்னதுன்னா ரிலேட்டிவா என்ன பண்ண முடியுமோ பண்ணி பார்ப்போம் அதை அதுக்காக விட்டணும்னு அர்த்தம் இல்லை முயற்சி செய்வோம் வந்து நம்ம நாட்டில் இப்படி இல்லாமல் மதத்தை எல்லாம் இப்படி அழிக்கிறதுக்கு எல்லாரும் தீர்மானம் பண்ணிவிட்டாங்க அது எப்படியோ போட்டும் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன ஜகத்து மித்யா அப்படி விட முடியுமா இல்லை இது படித்ததுனால என்ன ஆச்சுன்னா நீ மதத்தை அழிக்கிறதுக்கு இது காரணமாக எடுத்தான் இந்த கருத்தை சொல்கிறத இந்த மதம்தான் இந்த மதம்தான் இந்த கருத்தை சொல்கிறது இந்த கருத்தையே அழிக்கிறதுக்காக அவர்த்தான் வேலை செய்கிறான் என்ன அதுக்கு நீ வந்து வியாபகாரிக்கமா நீ பிரயத்தனம் பண்ணணுமா வேண்டாமா பிரயத்தனம் பண்ணி நம்ம கவர்மெண்ட் இப்படி தான் அவங்களுக்கு தான் ஓட்டுக்குத்தான் அதுக்கு தான் மதிப்பு தரும் இந்த மதம் கல்ச்சர் பண்பாடு அடுத்த தலைமுறைங்கிற வாசனையே அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் தொலைஞ்சு போட்டுன்னு விட்டுடுவோம் என்ன பண்ண முடியும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் ஏதாவது சொ முடிஞ்சதை சொல்லுவோம் நடக்கலைன்னா போகிறதுன்னு விட்டுடும் அதுக்காக ரொம்ப பிரயத்தனம் பண்ண மாட்டவே மாட்டோம் முடிவோம் ஏதாவது என்ன மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம் நடக்கலைன்னா என்ன பண்ணுவோம்னா அடுத்த பிரயத்தனம் பண்ணுவோம் அதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பிரயத்தனம் பண்ணுவோம் அதுவும் நடக்கலைன்னா இன்னொரு பிரயத்தனம் பண்ணுவோம் அட்டம்ட்டு பண்ணிட்டே இருப்போம் ஆனால் அதே சமயம் புரிஞ்சுட்டு இருப்போம் இது இப்படி அதுக்காக வேண்டி இப்படி வெக்ஸ் ஆக மாட்டோம் திரும்ப திரும்ப திரும்ப என்னத்த பண்ணி என்ன பிரயோஜனம் ஒன்றுமே முடியல அப்படின்னு இந்த வெக்ஸாகிடுறோம் பாருங்க அது ஆக மாட்டோம் ஓயுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும் பாரதியார் மாதிரி இப்படிலாம் நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்தோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் அதனால் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது அவங்களுக்கும் பாவம் எத்தனை தான் அக்கிரமத்தை பண்ணிகிட்டே இருப்பான் எத்தனை நாளைக்கு தொடர்ந்து அக்கிரமம் பண்ண முடியும் ஒருத்தனால் முடியவே முடியாது அப்புறம் அவனுக்கே அக்கிரமம் பண்ணுறதுலேயே சரிச்சு போயிடும் ஏன்னா இந்த அக்கிரமம் போது எல்லாமே ஸ்ப்ரிட்டாக இருக்கணும் அப்படி இருக்கிறபோது அவனுக்கே கொஞ்ச நாள் கழித்து சக்தி போயிடும் ஆனால் ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு சக்தி கொடுமா கூடாதா கூடிகிண்டே ஒரு நாளைக்கு பெரிய விஷயம் எடுத்து ஒரே அவகமிக்கிடும் ஆனால் அது அது வளர்றது கஷ்டம் அக்கிரமம் பண்ணுறது சுலபம் ஆனால் நிலைச்சிருக்கிறது கஷ்டம் கிரமமாக ஒழுக்கமாக வாழ்கிறதுங்கிறது கஷ்டம் ஆனால் நிலச்சிருக்கிறது உண்மை புரியுறது இதுக்கு என்ன ஸ்பெஷலாக புத்தி வேணுமா உங்களுக்கு விதச்சை சதிருஷா சந்தா அவி அவித லட்சிதாக ஏற்கனவே பார்த்ததுனால அடுத்த ஸ்லோகத்துக்கு கார்கைக்கு நம்ம போகிறோம் அடுத்தது இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஞாபகம் அனுபவம் இருப்பதால் அனுபவம் சத்தியம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அனுபவங்கள் உண்மையல்ல கனவு அனுபவத்தை போல கனவு அனுபவத்தை போல கனவு அனுபவம் எப்படி உண்மை இல்லையோ அப்படி நனவு அனுபவமும் உண்மை இல்லை என்று எது நான் புரிஞ்சுக்கிறோம் அறிவாலும் புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் சப்ரயோஜன தா தேசம் பத்திய தஸ் துத்த <michye> இப்போ அடுத்த கருத்து இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அங்கே என்ன சொன்னார் அங்கே சொன்ன அதே கருத்து தான் இங்கேயும் சொல்கிறார் வைத்தத்ய பிரகரணம் ஏழாவது காரிக்கை அதே இது நீங்கள் இந்த ஜாகிரத அவஸ்தையை நன்றாக பயன்படுத்துகிறீர்கள் சப்ரயோஜனத்தான் இந்த உலக வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்துகிறீர்கள் நல்லா மூக்கப்பிடிக்க சாப்பிட்றீங்க என்ன என்ன நினச்சிருந்தால் ஜெகத்து மிச்சியான்னு சொன்னால் குளிக்கப்படாத சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி விட்டான் அதனால் நல்லா நம்ம சாலிட்டாக இதை யூஸ் பண்ணுறோம் உன் உடம்ப பயன்படுத்துகிற சாப்பிட்ற டிவி பார்க்குற எல்லாம் பண்ணுற நீ விவகாரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க இதில் பிரயோஜனம் இருக்கு இந்த உலக வாழ்க்கையில் பிரயோஜனம் இருப்பதால் இது சத்தியம் முதல்ல என்னென்னா அனுபவம் இருப்பதால் சத்தியம்னு சொன்னோம் இருமைகள் அனுபவிக்கப்படுவதால் இது சத்தியம் அப்படின்னு சொன்னார் அனுபவிக்கப்படுவது சத்தியம் என்பதற்கு நிரூபணமாகாது அப்படி சொல்லிட்டோம் சத்தியத்தை நிரூபிப்பதற்கு அனுபவம் என்கின்ற கருத்து பொருந்தாது அனுபவங்கள் உண்மையாக இல்லை அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன எந்த அனுபவமும் நிரந்தரமானது இல்லை இப்பொழுது இருக்கின்ற அனுபவம் இன்னும் கொஞ்ச நாளில் இருக்காது அனுபவிக்கிறவன்தான் இருப்பான் அனுபவிக்கிறவனுக்கும் அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே அனுபவிப்பவன் மட்டுமே உண்மை அனுபவிக்கப்படுகின்றவைகள் உண்மை அல்ல இதுதான் கருத்து இங்கே சொல்கிறார் இல்லை நல்லா பயன்படுத்துகிறையே அப்படின்னார் பயன்படுத்துகிறோங்கிறதுனால அது சத்தியம்னு நீ சொல்ல முடியாது எப்படின்னா அதுக்கு உதாரண உதாரணம் என்ன சொல்கிறோம்னா சொப்பனாவஸ்தொப்பனத்தில் பசிச்சா சொப்பனத்தில் சாப்பிட்றோம் சொப்பனத்தில் இருக்கிற பசிக்கு சொப்பனத்தில் சாப்பாடு கிடைக்கிறது சாப்பிட்றோம் அங்கேயும் பயன் இருக்குது ஆனால் அந்த பயன் உண்மையா இதே கேள்வி வச்சு தான் சமாளிச்சுருக்கோம் அந்த பயன் உண்மையா அந்த பயன் உண்மை இல்லைன்னா இந்த பயனும் உண்மை இல்லை ஜாகிரத்தில் நாம் பிரயோஜனம் அடையிறதும் உண்மை இல்லை யூட்டிலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இந்த யூட்டிலிட்டி அங்கேயும் இதுவும் இருக்கா என்ன ரெண்டும் உண்மையல்லப்பா இந்த யூட்டிலிட்டியே வந்து என்னதுன்னா வாஸ்தவம் கிடையாது இதுவும் வாஸ்தவம் இல்லை இந்த பிரயோஜனமும் இந்த பிரயோஜனம் அந்த பிரயோஜனத்தில் இல்லை அந்த பிரயோஜனம் இந்த பிரயோஜனத்தில் இல்லை பிரயோஜனமே பொய் எல்லாம் அனுபவிச்சுன்னு சொல்கிறோம் எல்லாம் உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இட்லி தோசை மிளகாப்பொடி எல்லாத்தையும் சாப்பிட்றதுலாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ன சொல்கிறோம் ஆமாம் இட்லி நல்லா தான் இருக்குது இல்லைன்னு யார் சொன்னால் கனவுல இதைவிட இன்னொரு இட்லி சாப்பிட்டேன் அது அதை விட நல்லா இருந்து அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு அதுதான் கனவை பற்றி சொல்லியா நிறைய பேர் வந்து கேட்பாங்க சுவாமிஜி நீங்கள் கனவுல வந்தீங்க அப்படின்னாங்க ஓஹோ கனவுல வந்து நீங்கள் வந்து ஒரு உபனிஷத் மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்னீங்க அப்படியா சரி சரி அது என்னன்னு இப்போ திரும்ப சொல்ல முடியுமான்னு அது நீ சொல்லு நீ சொல்லாம் கணவளை சொல்லிட்டேன் காரி முழுக்கிட்டே முடிஞ்சு போச்சேன் விழுந்து படிச்சுட்டு இருக்கணும் சுலபமாக போயிடுவேன் தயான் சுவாமிஜி வந்து ஒருத்தர் சொன்னாரான் சொன்னாங்க முன்னாடி கணவரை நீங்க வந்து என்ன ஆசிரமத்துக்கு இன்வைட் பண்ணீங்க என்ன அதனால வந்து உங்கள் இன்விட்டேஷன் நீங்கள் சுவாமியை வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அதை நான் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னார் சுவாமிஜி நீங்கள் கூப்பிட்டே இல்லையா கனவில் வந்து அப்படின்னு கேட்டார் நீ ஆசிரமத்தில் ரெண்டு இரு நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நான் உன்னை இன்வைட் பண்ணலை எனக்கு இன்வைட் பண்ணது தெரியாது வேணாம் ஆசிரமத்தில் இருப்பா நல்லாவே இரு வேண்டாம்னு சொல்லலை நான் உனக்கு இன்விட்டேஷன் காசு கொடுத்து எனக்கு தெரிய நிறைய பேர் அது ரொம்ப சத்தியம் நினைக்கிறார் இதுதான் கொள்கை தான் விசிஷ்டாத் என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்றோம் நமக்கும் விசிஷ்டாத் வித்தியாசம் ஜாகிரத் பிரபஞ்சத்வாத் இது நம்ம கேத்து நம்ம நம்ம சொல்கிற நியாயம் ஜாகிரத் பிரபஞ்ச மி திருஷ்யா எதெல்லாம் அனுபவிக்க பார்க்கப்படுகிறதோ அதெல்லாம் மி திருகேவ் நஷ்யத்தை அப்படி சொல்கிறோம் இல்லையா சைத்தன்யந்தான் சத்தியம் திருஷ்யமல்லாம் மி ஜிரத் பிரபஞ்ச மி திருஷ்வாத் சுவனவத் பிரியதா ஜாகிரத் பிரபஞ்ச பட்ச மிங்கது சாத்தியம் என்ன திருஷ்யத்வாத் ஹேத்து ஸ்வப்ன பிரபஞ்சவத்துங்கிறது திருஷ்டாந்தம் இப்படி புரிஞ்சுக்கணும் அவங்க இதையே மாற்றுறாங்க யாரு விசிஷ்டாத் தைதிகள் ரொம்ப அற்புதமான புத்திசாலிகள் ஒரு கௌடபாத விட போடுறதில்லை என்ன சொல்கிறாங்கன்னா சொப்ன பிரபஞ்சா சத்தியா எப்படி ஸ்வப்ன பிரபஞ்ச சத்தியா ஈஸ்வர சிருஷ்டத்துவாத் ஜாகிரத் பிரபஞ்சவத் எப்படி இருக்கு கேட்டுருக்கீங்களோ இந்த ஹேது இன்னைக்கு புதுசாக சொல்றேன் கேளுன பிரபஞ்ச சத்ய ஸ்வப்ன பிரபஞ்ச சத்ய ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்வப்ன பிரபஞ்சம் சத்யம் ஏன்னா நமக்கு நமக்கு ஹோல்டே ஸ்வப்னம்தான் சொப்னத்தை வச்சுட்டே நம்ம ஜாகிரத்தை மிச்சியா சொல்லணும் நம்ம எதுக்கு எதை சொல்றோமோ பண்ணிட்டான் சொப்ன பிரபஞ்சா சத்தியா என்னன்னா ஈஸ்வர சிருஷ்டத்துவாத் இறைவனால் படைக்கப்பட்டதால் எப்படின்னா ஜாகிரத் பிரபஞ்சவத்து நிலை உலகத்தை போல அதுவும் இறைவனால படைக்கப்பட்டது இதுவும் இறைவனால படைக்கப்பட்டது அதுவும் இறைவனால படைக்கப்பட்டது இறைவனால் படைக்கப்பட்டதை பொய் என்று நாம் சொல்ல கூட ஆஹா அவங்களும் என்ன பண்றாங்கன்னா தர்க்கத்தினால் அதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதை சொல்றாங்க இதெல்லாம் வந்து ராமானுஜ மதம் ஞாவம் புரியும் புளியோதரன் என்னன்னு என்னன்னு புரியும் ராமானுஜ மதம்ன பிரபஞ்சகா எடுத்து இதுதான் இதுதான் விஷயம் இது அதனால சப்ரயோஜனத்தா தேஷாம் ஸ்வப்னே விப்ரதிபத்தியத்தே தேஷாம் சப்ரயோஜனத்தா ஸ்வப்னே விப்ரதிபத்தியத்தை இந்த பிரயோஜனம் அங்கே இல்லை ஒரு குழந்தை அம்மா மடியில் படுத்துன்னு இருக்கு இதுதான் உதாரணம் சொல்லுவாங்க வழக்கமாக அம்மா மடியில் குழந்தை படுத்துன்னு இருக்கு தூங்கிட்டு திடீர்னு அந்த குழந்தைக்கு கனவு வந்துடுச்சு அந்த கனவில் எங்கேயோ எங்கேயோ போயிருக்கு அது காணாம அது அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அந்த கனவுல அழுகிறது உள்ளு அங்கே அம்மாவை காணும் காணும் காணணும் ஒன்று அழுகிறது அழுக அதிகமானதுனாலையோ என்னவோ தெரியல திடீர்னு ஒழிச்சு விடுத்தோம் ஒழிச்சு பார்த்தா அம்மா இருக்க அம்மா போய் இருக்காங்க அந்த கனவுல அம்மாவை காணணும் அந்த கனவில் அம்மா போய் ஹெல்ப் பண்ண முடியுமா அம்மாவே வரலை இங்கே அம்மா மடியிலேயே படுத்துக்கிட்டு நம்ம கனவு கண்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு திரும்ப முழித்து பார்த்தா அம்மா மடியிலே இருக்கிற மாதிரி இதான் எப்படி அம்மா மடியிலேயே இருக்கோமோ உலகத்திலே சிறந்த இடம் எந்த இடம்னா அம்மாவோட மடின் தான் உலகத்திலே சிறந்த இடம் தாயினுடைய மடின் அது மாதிரி எங்கள் கடைசியில் என்னென்னா நம்ம பிரம்மனாகவே இருக்கும் பிரம்மனாகவே இருந்துன்னு என்ன பண்ணிட்டோம் நம்ம நம்ம நித்திய முக்தனாகவே இருக்கோம் இருந்துன்னு என்ன பண்ணிட்டோம் இதை வந்து மாயினால் அவித்தியினால் என்ன பண்ணிட்டோம் இந்த கனவு மாட்டி விட்டோம் ஐயோ அந்நாள் என்னாலோ என்னாலோ என்னாலோ என்னாலோ என்றைக்கு பார்ப்பேன் என்றைக்கு எனக்கு வந்து சமாதி நிஷ்டை கூடும் என்னைக்கு நான் மோட்சம் அடைய போகிறேன் கடவுளே அப்படின்னு வேற ஏங்குறோம் வேற முட்டாள்தனம அதை தான் இங்கே சொல்கிறது சொப்னே விப்ரதி பத்தியது இங்கே இருக்கிற சொப்பனத்துக்கும் இது இந்த ஜாக்ரத் பிரயோஜனத்துக்கும் சொப்ன பிரயோஜனத்துக்கும் விப்ரதிபத்தியத்தைன்னா வேற்றுமை இருக்கிறது அங்கீசரி இங்கீ சரி ஆகையினால் தஸ்மாத் ஆத்தியந்தவத்வேன தஸ்மாத் ஆத்தியந்தவத்வேன மிச்சைவ கழுத்தே ஸ்மிருதாக எனவே ஜாக்ரத்துக்கும் ஆத்தியந்த மாதிரி இது அதை பரிச்சின்னம் பண்றதுன்னு கலுத்தே ஸ்மிருதா இந்த இரண்டும் மித்தியே ஆகும் தேனா என்னது சொப்னமும் சரி ஜாக்ரத் பிரபஞ்சமும் சரி அது பொய் தான் பொய் தான் பொய்யேதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஞான் வச்சுங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் நாம் அனுபவத்தை இல்லை என்று சொல்லவில்லை அனுபவம் இருக்கிறது ஆனால் அனுபவம் சத்தியம் இல்லை உண்மை இல்லை பிரயோஜனம் இல்லை என்று சொல்லவில்லை பிரயோஜனமும் சத்தியமில்லை இந்த பிரயோஜனம் இருக்கு அந்த பிரயோஜனமும் ரிலேட்டிவ் பிரயோஜனம்தான் இந்த பிரயோஜனம் அங்கே இல்லையே சொப்னத்தில் இல்லையே சொப்னத்தில் நான் இந்த இந்த இந்த இந்த இந்த ஜாக்கிரத அவஸ்தையில் வாங்கின கடனை சொப்னத்தில் கொடுத்துட்டேன் என்ன அப்புறம் திரும்ப ஜாக்கிரதத்துக்கு வந்தவொன்னு சொன்னால் கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னா அடி கிடைக்கும் இங்கே தான் பிரயோஜனம் அந்த அங்கே அந்த பிரயோஜனம் இந்த பிரயோஜனம் ஒன்றாகிடுமா ஒன்றும் கிடையாது ஆக இந்த பிரயோஜனம் ரிலேட்டிவ் பிரயோஜனம் வாஸ்தவ பிரயோஜனம் இல்லை இல்லை முழுமையான பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லணும் முழுமையான பிரயோஜனம் இல்லை அங்கேயும் முழுமையான பிரயோஜனம் எங்கே சொப்பனதுலையா அங்கேயும் முழுமையான பிரயோஜனம் இல்லை இங்கேயும் முழுமையான பிரயோஜனம் இல்லை சொல்லப்போனா பிரயோஜனமே இல்லை பிரயோஜனத்தை பற்றி நினைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது கெளடபாதாச்சாரியருடைய கருத்து நீ பிரயோஜனம் இருக்குது பிரயோஜனம் இருக்குன்னா அவன் பிரயோஜனம் இருக்குது பிரயோஜனத்தை பயன்படுத்தின்னு இருக்கேன் ஆனால் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனத்தை பயன்படுத்துகிறதுனால ஒன்றும் பெரிய பிரயோஜனத்தினால் சத்திய பிரயோஜனம் சத்தியம் இல்லை அப்படிங்கிற ஞானம் இருக்குது எனக்கு பிரயோஜனத்தை பிரயோஜன பிரயோஜனம் விடுவோம் தமிழே போடும் நான் உலக வாழ்க்கையை பயன்படுத்துகிறேன் வீட்டை பயன்படுத்துகிறேன் துணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் பயன்படுத்துகிறேன் ஏன் உடலையே பயன்படுத்துகிறேன் உடல் எனக்கு பயன்படுகிறது எனக்கு அறிவு பயன்படுகிறது சாஸ்திரம் பயன்படுகிறது குரு பயன்படுகிறார் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறேன் ஆனால் பயன்படுத்துகிறேன் என்பதால் இது உண்மையாகிவிடாது மாயா பரிபிராமிதா எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணுற ஆமாம் ஆமாம் யூஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த யூஸ் பண்ணுறது உண்மை அல்ல அது மாத்திரமில்லை இந்த யூஸ் பண்ணுறது ச பூர்ணமும் அல்ல ஏன்னா அங்கே வேறு விதமாக யூஸ் பண்ணுறேன் சொப்னத்தில் ஆக இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் எதுக்காக பேசுகிறார்னா இது வரைக்கும் நான் நம்ம சித்தாந்தம் என்னங்கிறத சொல்கிறார் அவன் சொன்னால் இவன் சொன்னால் சாங்கியர் சொன்னார்கள் நீங்கள் சாங்கியர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அசத்காரியவாதி சொல்கிறார் சத்காரியவாதி சொல்கிறார் ஹேதுபலவாதி சொல்கிறார் பௌத்தர்கள் சொல்கிறார்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்காக சொல்லி கொண்டிருக்கிறார் அடுத்த வகுப்பில் மற்ற கார்க வியாக்கியானங்களை எல்லாம் பார்க்கலாம் जाग्रदादिमयं तथा ஜாதின்முக் ஜா் அதிமயம் தா ஓங்காரைக்குதந்த மாமியோ குருராத் மூதவி வோமவது வப்தே திணாமூர் நம அய்யூ அனந்தமாண்டயி விழிவந்தே பூ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 ஜகன்மாரிவிக்கீ <laughs> சத்நாஸ்வீ <laughs>